சிவசம்ச்சாரியமியம் அமாரியப்பந்தேபரம் ஓண்டாவது பிரமேதி சா ாதிசம் பிரலய ஃுவிரமேய பிஷாசம்பர் ய ஆமயோ பிரமேயாதிஹ ஆத்வேத் ஆசிரியர் அத்வைத ஜானத்தை நன்கு உபதேசம் செய்வதற்காக ஆத்மாநாத்மவிவேகத்தை உபதேசித்துக் கொண்டிருக்கிறார் ஆத்மாவினுடைய சம்பந்தம் இல்லாமல் பொருள்களின் இருப்போ பொருள்களை பொருள்கள் விளங்குவதோ பொருள்களின் இன்பமோ உண்டாகாது என்பதை விளக்கிக் கொண்டிருக்கிறார் என்னுடைய சம்பந்தத்தினால்தான் பொருள்களின் இருப்பே விளங்குகிறது என்னுடைய சம்பந்தத்தினால்தான் பொருள்கள் அறியப்படுகின்றன உணரப்படுகின்றன விளங்கி கொள்ளப்படுகின்றன என்னுடைய சம்பந்தத்தினால்தான் பொருள்களில் இன்பம் தோன்றுகிறது என்னுடையன்னு வார்த்தையை மாற்றி போன்றிருக்கேன் ஆத்ம சம்பந்தம் அப்படின்னாலும் என்னுடைய சம்பந்தம் சொன்னாலும் ஒரே அர்த்தம்தான் மனசில் அது நான்கிறது நன்றாக தெரிய வைக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய என்ற சொல்லை பயன்படுத்துகிறேன் ஆகா ஆத்மசம்பந்தத்தினால் தான் பொருள்களின் அஸ்தித்வம் எல்லாமே விளங்குகிறது பிரசித்தமான ஒரு ஸ்லோகம் இருக்கிறது அஸ்திபாதி பிரியம் ரூபம் நாமே பஞ்சகம் யம் பிரம் ஜத்ரூபம் தோத்யம் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது என்றால் அஸ்தி அஸ்தினா இருக்கிறது பாதி பாத்தினா விளங்குகிறது பிரியம் இன்பமாக இருக்கிறது அப்புறம் பெயர் வடிவம் அஸ்தி பாதி பிரியம் நாம அப்படின்னு அஞ்சு இருக்கான் இந்த பிரபஞ்சத்தில் நாமம்னா பேரு ரூபம்னா வடிவம் அதனால இந்த பெயர் வடிவங்களுக்கு வந்து நாம ரூபம் பேரு அப்புறம் அஸ்தி பாதி இதுதான் சத்து சித் ஆனந்தம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அஸ்திபாதி பிரியம் ரூபம் நாம இதி அம்ச பஞ்சகம் இந்த அஞ்சு அம்சமும் உடையதாக இந்த பிரபஞ்சம் இருக்கிறது இந்த அஞ்சு அம்சம் உடையது இந்த பிரபஞ்சம் இதுல முதல் மூணும் பிரம்ம ரூபம் சொல்கிறது Brahma Roopam ரூபம் ஆத்தியத்ரயம்னா முதல் மூன்றும் அஸ்தி பாதி பிரியம் என்கின்ற மூன்றும் பிரம்மரூபம் பிரம்மஸ்வரூபம் பரம்பொருள் மெய்ப்பொருள் உண்மை பொருள் மற்ற ரெண்டும் என்னென்ன ஜகத்ரூபம் தத்தோத்வயம் இந்த நாம ரூபங்கிறது என்னது ஜகத்து மாயத்தோற்றம் பொய்பொருள் கற்பிக்கப்பட்டது மெய்ப்பொருள் அல்ல அதைத்தான் இங்கே விளக்குறது அது பிரம்ம ரூபம்னு சொல்லியிருக்கு பிரம்மாம் பிரம்மம் வேற ஆத்மா வேற இல்லை இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு உண்மை விளங்கும் அயம் ஆத்மா பிரம்ம என்கிற மகாவாக்கியத்தை தான் மகாவாக்கியத்தை தான் இது நன்றாக விளக்கி கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெளிவாக விளங்கும் இப்போ வந்து ோட சத்து அம்சந்தான் எல்லா நாமரூபங்களையும் விளங்குகிறதுன்னு பார்த்தோம் நாமரூபங்களிலும் இருக்கிறது விளங்குகிறதுன்னு பார்த்தோம் இப்போ ஆனந்தத்தை பற்றி சொல்லிக்கொண்டிருக்கிறது இருபத்தி நாலாவது ஸ்லோகம் பிஷ்டாதிகி மாவு முதலியவை குலசம்பர்க்காத் வெல்லத்தோடு இனிப்பு பதார்த்தமான வெள்ளத்தோடு சேர்ந்திருப்பதால் சம்பர்க்காத் சம்பர்க்காத்னா சங்காத் சேர்ந்திருப்பதால் குலவத்து பிரீத்திமான் பவேத் யதா குலவத்து பிரீத்திமான் எப்படி நமக்கு வெள்ளத்திலே பிரியம் இருக்கிறதோ அப்படியே அந்த வெள்ளம் கலந்த மாவிலும் பிரியம் இருக்கிறது அப்படி சொல்லணும் எப்படி வெள்ளத்திலே நமக்கு பிரியம் இருக்கிறது வெள்ளம் கலந்த பதார்த்தத்திலும் நமக்கு பிரியம் ஏற்படுகிறதோ அதுபோல ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மா எந்த சேர்ந்து விளங்குகிறதோ அதிலும் நமக்கு பிரீத்தி உண்டாகிறது விஷயங்களுக்கும் ஆனந்தம் எதனால் உண்டாகிறது ஆத்மாவோட சம்பந்தத்தினால தான் உண்டாகிறது இதுக்கு இது உதாரணமாக சொல்கிறது நாயோட எல் நாய் வந்து எலும்ப கடிக்கிற உதாரணம் சொல்லப்போனால் இந்த திருஷ்டாந்தம் நிறைய ஒரு பேச்சாளருக்கு சிறப்பம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுகிறது திருஷ்டாந்த குசலோ பக்தா வக்தான்னா பேசுறவன் அர்த்தம் அவன் எப்படி இருக்கணும்னா திருஷ்டாந்த குசலகா திருஷ்டாந்தத்தை நிறைய சொல்லத் தெரியணுமா அப்படி சொல்ல தெரிஞ்சால் அவன் வந்து சிறப்பான பேச்சாளின்னு அர்த்தமா ஆக அந்த அந்த அடிப்படையில் தான் இவரும் நிறைய திருஷ்டாந்தத்தை சொல்லி சொல்லி சொல்லி புரிய வைக்கிறார் இந்த ஆச்சாரியரையே நம்ம என்ன சொல்லலாம் திருஷ்டாந்த குசலகா இந்த அத்வைத அனுபூதி கிரந்த ஆச்சாரியார் சங்கராச்சாரியார்னு சொல்லுகிறார்கள் அதனால் சங்கராச்சாரியன்னா ஆதிசங்கராச்சாரியாராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த பரம்பரையில் வரக்கூடிய எல்லா சங்கராச்சாரியாருக்கும் சங்கராச்சாரியார் தான் பேர் நல்ல இப்போ இருக்கிற ஆச்சாரியருக்கும் சங்கராச்சாரியார் தான் பேர் நல்லது டெக்ஸ்ட்டை பார்த்தா சங்கராச்சாரியார் ஸ்டைல்னு சொல்ல முடியாது இருந்தாலும் ஏதோ ஒரு சங்கராச்சாரியார் பண்ணியிருக்காரு திருஷ்டி புரிய வைக்கிறார் ஆத்மாவோட சம்பந்தத்தினால்தான் ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மாவினுடைய சம்பந்தத்தினால்தான் விஷயங்களில் ஆனந்தம் தோன்றுகிறது நாய் எலும்பை அந்த எலும்பை கடிச்சு தன்னுடைய அன்னத்துலேருந்தே வருகிற இரத்தத்தை அன்னம் தன்னுடைய வாய்க்குள்ளேருந்து வர்ற இரத்தத்தை தன்னுடைய சரீரத்திலேயே சதப்பேஞ்சு ரத்தம் வருது ஆனால் அது என்ன பண்ணுகிறது நாயின்னா அது எலும்புலேருந்து தான் வர்றதுன்னு நினச்சி இன்னும் கடிக்கிறதான் திரும்ப திரும்ப கடிக்கிறது அது மாதிரி நாம் எல்லோரும் விஷயங்களை அனுபவிக்கும் பொழுது நமது ஸ்வரூப ஆனந்தமே மனதிலே பிரதிபிம்பிக்கிறது நாம் என்ன நினைத்து விடுகிறோம் என்றால் புறத்திலிருந்து ஆனந்தம் வருகிறது என்று நினைக்கிறோம் ஆத்மாவோட சம்பந்தத்தினால தான் விஷயங்களுக்கே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது ஆத்மவினுடைய ஆனந்தம் அந்த நேரம் வெளிப்படுறது ஒரு விஷய பர்டிகுலர் விஷயத்தை அனுபவிக்கிற போது ஆனந்தம் வெளிப்படுகிறது ஆத்மாவோட சம்பந்தத்தினால தான் ஆனந்தம் பிரதிபிம்பிக்கிறது அந்த ஆகையினால விஷயங்களுக்கு ஆத்மாவோட சம்பந்தம் இருக்கிறதுனால தான் ஆனந்தம் இருக்கிறது என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது பிரமேயாதிகி ஆத்மயோகாத்து பிரமேயாதிகி பிரீத்திமான்பவே தனக்கு ஆனந்தம் கொடுக்கலன்னா எந்த விஷயத்தையும் மனிதன் விரும்ப மாட்டான் இப்போ ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தைத்தான் மனிதன் விரும்புவான் ஆனால் ஆனந்தமானது இவனிடமிருந்துதான் உண்டாகிறது அது இவனுக்கு தெரிவதில்லை ஆத்மாவனுடைய ஆனந்த அம்சம்தான் பிரதிபிம்பிக்கிறது மனதிலே அதை அறியாமல் மனிதன் பொருள்களில் இன்பம் இருப்பது போல நினைக்கிறான் பொருள்களில் இன்பம் பொருள்களில் பொருள்களை விரும்புவதற்கு காரணம் பொருள்களில் ஆனந்த அம்சம் வெளிப்படுவதால் பொருள்களால் உள்ளத்திலே ஆனந்தம் பிரதிபிம்பிப்பதால் அப்படி அர்த்தம் பொருள்களால் ஆனந்தம் பிரதிபலிப்பதால் எல்லா பொருள்களும் ஆனந்தத்தை பிரதிபலிக்கச் செய்வதில்லை சில பொருள்கள் சில நேரத்தில் சில இடத்தில் சில மன தன் தன்மையில் நமக்கு இன்பத்தை பிரதிபிம்பிக்கும்படி செய்கிறது எனவே இன்பத்தை பிரதிபிம்பிக்கும்படி செய்வதால் அந்த இன்பத்தை பிரதிபிம்பிக்கும்படி செய்யக்கூடிய விஷயங்களில் நமக்கு பிரியம் ஏற்படுகிறது ஆக விஷயங்களில் மனிதனுக்கு பிரியம் ஏற்படுவதற்கு காரணம் விஷயங்களில் ஆத்மாவின் ஆனந்தம் வெளிப்படுவதால் வெளிப்படுவதால் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் இதை முதல்லையே விளக்கியிருக்கேன் விஷயங்கள் இருக்கும்போது தான் மனசில் வந்து ஆனந்தம் பிரதிபிம்பிக்கிறது எல்லா விஷயமும் கிடையாது அது சுக்ருத்த வசாத்துங்கிற சங்கராச்சாரியார் புண்ணியம் இருந்தால் சில விஷயங்கள் மனசை சாந்தப்படுத்தும் அப்போ மனசில் ஆனந்த ஆத்மாவோட ஆனந்தம் பிரதிபிம்பிக்கும் இதை நான் நன்றாகவே தெளிவுபடுத்துகிறேன் சில பேரை பார்த்தா இது புரியாத மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றுறது அதாவது இங்கே ஸ்லோகம் என்ன சொல்லியிருக்கு ஆத்மாவோட சம்பந்தத்தினால தான் விஷயங்களில் நமக்கு பிரியம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு எப்படி மாவில் வெள்ளம் சேர்றதுனால வெள்ள இருக்கிற பிரியம் மாலியும் நமக்கு உண்டாகிறதோ அது மாதிரி விஷயங்களில் ஆத்மா சம்பந்தப்படுறதுனால விஷயங்களில் நமக்கு பிரியம் ஏற்படுகிறது இது முதல்லே நேற்று வகுப்புலையே சொன்னது முதல்லே தொடங்குற சொன்னது ஆனந்தம்ங்கிறது உண்மையிலேயே விஷயங்களில் கிடையாது அப்படி உண்மையிலேயே விஷயங்களில் இருக்கணும்னா அது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி எல்லோருக்கும் சுகம் கொடுக்கணும் அப்படி எந்த பொருளும் இந்த உலகத்தில் இல்லை ஆகையினால விஷயங்களில் இன்பம் இல்லை என்று தீர்மானிக்கப்படுகிறது அதே மாதிரி தூக்கத்திலேயும் நமக்கு விஷயங்கள் இல்லாமலேயே ஆனந்தமாக இருக்கிறோம் எனவே விஷயங்கள் இல்லாமலும் ஆனந்தம் இருக்கிறது என்பது நமக்கு விளங்குகிறது ி உண்மையை உணர்ந்திருப்பதால் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கிறார் விஷயங்கள் இல்லாமலேயே ஆனந்தமாக இருக்க முடியும் என்பதற்கு வித்வான் ஞானியினுடைய அனுபவமும் சான்று ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா மனசுல நமக்கு இன்பம் வர்ற மாதிரி தெரிகிறதேன்னு கேட்டால் சில நேரத்தில் சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது அது மனசை சாந்தப்படுத்துகிறது இப்போ மனசை சாந்தப்படுத்துகிறபோது நம்ம ஆனந்தமே மனசில் பிரதிபிம்பிக்கிறது நாம் என்ன நினச்சிடுறோம்னா மாயினால் அறியாமையினால வெளியிலேருந்து தான் அதனால தான் எனக்கு சுகம் வர்றதுன்னு நினச்சிக்கிறோம் அது என்ன பண்ணுறதுன்னா என் மனசை வந்து சாந்தப்படுத்துகிறது குவாட்டிடியூடு பண்ணுகிறது அமைதிப்படுத்துகிறது எனது இன்பமே இன்ப நானே மனதிலே சிறிது நேரம் பிரதிபிம்பிக்கின்றேன் ஆனால் நான் என்ன தவறாக நினைத்து விடுகிறேன் புறத்திலிருந்து இன்பம் மனதிலே வருவது போல ஒரு தோற்றம் உண்மையில் புறத்தில் இன்பம் இல்லை என்பது ஸ்ருதிப்படியும் யுக்திப்படியும் அனுபவப்படியும் நிரூபிக்கப்படுகிறது ஆகையினால்தான் இந்த ஸ்லோகம் இப்படி சொல்லுகிறது அதாவது ஆத்மாவோட ஆனந்த அம்ச சம்பந்தம் இருக்கிறதுனால தான் விஷயத்தில் நமக்கு பிரியம் ஆனந்த அம்சத்தோட சம்பந்தம் இல்லைன்னா விஷயத்தில் எப்படி நமக்கு பிரியம் ஏற்படும் ஆனந்த அம்சத்தோட சம்பந்தம்னா என்ன அர்த்தம் விஷயம் இருக்கிற போது ஆனந்தம் பிரதிபிம்பிக்கிறது அதுதான் சம்பந்தம்னு அர்த்தம் ஆகையினால நமக்கு என்னென்னா இந்த விஷயம் எனக்கு ஆனந்தத்தை பிரதிபிம்பிக்க செய்யும் அப்படி விவரம் இல்லை நம்ம புரிஞ்சுக்கிறது அதிகமா பிரதிபிம்பிக்கும் இப்படி ஒரு விஷயம் அப்போ விஷய சந்நிதியில எனக்கு ஆனந்தம் அதிகமா கூடுறதுனால நான் என்ன பண்றேன் விஷயத்தினால எனக்கு ஆனந்தம் வர்றதுனால என்னுடைய சம்பந்தத்தினால தான் எனக்கு ஆனந்தம் வர்றது என்னுடைய சம்பந்தத்தினால்தான் விஷயத்துலேருந்து எனக்கு ஆனந்தம் வர்றது ஆனால் நான் என்ன நினச்சிக்கிறேன்னா விஷயத்தை நான் விரும்புகிறேன் ஏன் விரும்புகிறேன் என்னுடைய சம்பந்தத்தை அது நன்றாக வெளிப்படுத்துகிறது விஷயமானது ஆனந்த அம்சமாகிய என்னுடைய சம்பந்தத்தை வெளிப்படுத்துவதால் விஷயத்தை என்னை நேசிப்பது போல் நான் அனுபவிக்கின்ற விஷயங்களையும் நான் நேசிக்கிறேன் என்ன நான் ரொம்ப விரும்புகிறேன் ஆனந்தமாக இருக்கிறதுனால என்ன நான் விரும்புகிறேன் என்னுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்துறதுனால நான் அனுபவிக்கிற விஷயங்களையும் நான் விரும்புகிறேன் இந்த இடத்துல பிரீத்திமான்னு எதை சொல்லியிருக்குன்னா பிரமேயாதிகி பிரீத்திமான் பவேத் அறியப்படுகின்ற விஷயங்களையெல்லாம் அறியப்படுகின்ற விஷயங்கள் ஒருவனுக்கு பிரீத்தியுடையதாக ஆகின்றன அதை நான் விரும்புகிறேன் என்னை நான் விரும்புவது போல எனக்கு என்னுடைய இன்பத்தை வெளிப்படுத்தும் பொருள்களையும் நான் விரும்புகிறேன் திரும்ப திரும்ப எனக்கு என்னமோ அது எவ்வளவு தினம் சொன்னாலும் திருப்தி வரல பரவாயில்ல இதோடு நிறுத்திக்கிறேன் ஏன்னா இது வந்து ஆனந்த அம்சம் இந்த சத்தம்சம் சித்தம்சம் ஈஸியாக புரிஞ்சுவிடும் இந்த ஆனந்த அம்சம் மாத்திரம் புரியவே புரியாது எனக்கு என் என்னை நான் ரொம்ப விரும்புறேன் ஆனந்த வடிவமாக இருப்பதால் என்னை நான் விரும்புகிறேன் என்னுடைய ஆனந்த அம்சத்தை என் மனதிலே வெளிப்படுத்துகின்ற விஷயங்களையும் நான் விரும்புகிறேன் காரணம் என்னுடைய ஆனந்தத்தை அவைகள் வெளிப்படுத்துகின்றன இதுதான் இங்க சம்பந்தம் சொல்லப்பட்டிருக்கு உண்மையில டைரக்டா அங்க போயெல்லாம் அப்படி சம்பந்தம் எல்லாம் பண்றதில்லை அதுதான் எல்லா வஸ்தூலையும் வியாபிச்சிருக்குன்னு சொன்னதுனால விஷயத்தையும் ஆத்மா வியாபிச்சிருக்குன்னு அர்த்தம் பண்ணலாம் எப்படி இது சைத்தன்யம்னு நம்ம சரீரத்தை சைதன்யம் விளக்குற மாதிரி இந்த வஸ்து விஷயாவச்சின்ன சைதன்யம் விஷயி அவ சின்ன சைதன்யம்னு சொல்கிற மாதிரி சைத்தன்ய அம்சம் மாதிரி ஆனந்த அம்சமும் சொல்ல வேண்டிதானே உண்மையிலேயே ஜடப்பொருள் எதுவும் இல்லை சேதனம்தான் அறிபவனும் சேதனமே அறியப்படு பொருளும் ஒரு கோணத்தில் சேதனமே அதுபோல அறிபவனும் ஆனந்தமே அறியப்படு பொருளும் ஒரு கோணத்தில் ஆனந்தமே என்பது இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்பட்டிருக்கு இன்பத்தை புலப்படுத்துவதால் வெளிப்படுத்துவதால் நான் விஷயங்களையும் விரும்புகிறேன் ஆக நான் ஆனந்த ஸ்வரூபம் என்பதை ஸ்லோகம் ஒரு கோணத்திலே சொல்லுகிறது நான் அல்லது ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் என்பதை இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது ஓன் சம்பந்தம் இல்லைன்னா விஷயத்துக்கு ஆனந்தம் கிடையாது விஷயத்துக்கு ஆனந்தம் வர்றதுக்கு காரணமே ஆனந்த ஸ்வரூபமாகிய உனது சம்பந்தம்தான் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது இப்போது எளிமையான உதாகரணம் உதாகரணம் திருஷ்டாந்தம் நன்றாக புரிந்துவிடும் தாஷ்டாந்தம் சற்று கடினமாகத்தான் தோன்றக்கூடும் ஏன்னா அதில் இருக்கிற மாதிரி இது எப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப நீங்கள் யோசிக்கணும் அதுக்கு தான் இந்த உதாரணம் சொல்லியிருக்கு நாய் எலும்ப கடிக்கிற உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு இப்போ விஷயத்திலேயே ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி உபச்சாரமாக சொல்லப்பட்டிருக்கு உண்மையிலேயே விஷயத்தில் விசாரம் பண்ணால் இல்லை ஆனால் அதுக்கு என்னென்னா என் சம்பந்தம் ஏற்படுறதுனால தான் அதில் இன்பம் இருக்கு என்னோட சம்பந்தம் இல்லைன்னு சொன்னால் அதில் இன்பம் கிடையாது என்னோட நானே என்ன பண்ணுறேன்னா என் இன்பத்தையே அதில் ஏற்றி வச்சு அதிலேருந்து இன்பம் வர்றதுன்னு நான் நினச்சிக்கிறேன் அவ்வளோதான் ஆக என்னுடைய சம்பந்தம் அல்லது ஆத்ம சம்பந்தத்தினால்தான் விஷயங்களில் பிரியம் ஏற்படுகிறது ஆக விஷயங்களில் பிரீதி ஏன் உண்டாகிறது என்றால் ஆனந்தத்தை அது வெளிப்படுத்துவதற்கு உதவியாக இருப்பதால் ஆனந்தத்தை வெளிப்படுத்துவதற்கு உபகாரமாக இருப்பதால் விஷயங்களில் பிரியம் உண்டாகிறது ஆக இந்த ஒரே ஸ்லோகம்தான் இது இந்த ஆனந்தத்தை பற்றி விளக்கிறதுக்கு ஒரே ஸ்லோகம்தான் சைத்தன்யத்தை சித்த விளக்கிறதுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஸ்லோகங்கள்லாம் சொல்லப்பட்டது சத்தை விளக்குவதற்கு இருபது இருபத்தி ஓரு ஸ்லோ இருபத்தி ஒன்று ஸ்லோகங்கள்லாம் சொல்லப்பட்டது சத்து அதை சத்தை விளக்கினதாக அர்த்தம் பண்ணிக்கணும் சத் ஸ்வரூபம் இருபது இருபத்தி ஒன்றிலும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் சித் ஸ்வரூபமும் விளக்கப்பட்டது சத்சம் சித் அம்சம் அம்சம் அம்சம்னு சொல்றதுனால ஏதோ பிரிவுன்னு நினைச்சுடும் அந்த சத்து விளங்குறது சித்து விளங்கிறது ஆனந்தம் விளங்குகிறது ஒரு ஒரு கோணத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அடுத்த ஸ்லோகம் வியச்சித் அடுத்த சேர்த்து படிக்கணும்லூதே katham tesham asya ூூத்தி டீரான உஷத்தம் வோ வினா கம் உஷா கவச்சி பூத்தே katham vivekam melum melum உபதேசிக்கப்படுகிறது மிகவும் நுண்ணிய வடிவிலே எளிமையான உதாகரணத்தின் மூலம் விளக்குகிறார் கட நீரான்ன பிஷ்டானாம் உஷ்ணத்துவம் வன்னியோகதா குடம் தண்ணீர் மாவு குடத்துக்கும் சரி தண்ணீருக்கும் சரி மாவுக்கும் சரி குடம் சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் தண்ணீர் சூடாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் மாவு சூடாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அதனால் அதே மாதிரி வெளியில் விஷயங்கள் இருக்குது இந்த சரீரம் இருக்குது இருக்குதுனாலே தான் இருக்கிறது விஷயங்கள் இருக்கிறது சரீரம் இருக்கிறது மனம் இருக்கிறது அப்படின்னு அது இருக்கிறது இருக்கிறதுன்னு சொல்கிறோமே அது எதுனால என்ன அந்த இருப்பே வடிவான ஆத்மாவினால்தான் அப்படிங்கிற கருத்தை விளக்குவதற்காக இது சொல்லுகிறது கட்ட பிஷ்டானாம் வன்னியோகதா உஷ்ணத்துவம் ஹட்டம்னா குடம் நீரம்னா தண்ணீர் பிஷ்டம்னா மாவு இவைகளுக்கு சுடும் தன்மையானது நெருப்பின் தொடர்பால் உண்டாகிறது வன்னி யோகத்தகா உஷ்ணத்துவம் பவதி நெருப்பினுடைய சம்பந்தத்தினால்தான் அதுக்கு உஷ்ணத்துவம் ஏற்படுகிறது தேஷாம் வன்னி வினா கதம் உணததா சாத் அவைகளுக்கு நெருப்பு இல்லாமல் எப்படி சுடும் தன்மை உண்டாகும் நெருப்பினுடைய சம்பந்தம் இல்லாமல் எப்படி சுடும் தன்மை உண்டாகும் கொச்சித் ஒரு உண்டாகாது ஆட்சேபம் எப்படி உண்டாகும் உண்டாகாதுன்னு அர்த்தம் ஒரு அவைகளுக்கு சூடு கிடையாது நெருப்பின் தொடர்பு இல்லாமல் இது திருஷ்டாந்தத்துக்குன்னே ஃபுல்லாக இந்த ஸ்லோகம் இந்த இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் முழுவதும் திருஷ்டாந்தமாகவே இருக்கிறது நெருப் அதாவது இது அண்மைய வெத்திரேக்கம்னு பேர் நெரு நெருப்போட சம்பந்தத்தினால்தான் அதுக்கு சூடு இருக்குது நெருப்போட சம்பந்தம் இல்லைன்னா அதுக்கு எப்படி சூடு இருக்கும் நமக்கு இப்படிலாம் புரிய வைக்கணுங்கிறதுக்காக அப்படி சொல்கிறது நெருப்போட சம்பந்தம் இல்லைன்னா அதுக்கு எப்படி சூடு இருக்கும்பா இருக்காது அது மாதிரி எதா எப்படியோ அப்படி எதா உஷ்ணதா நபதி எதா வநியோகத்த உஷ்ணத்வம் பவதி யா வீ உஷ்ணம் உஷ்ணதா நபதி ததா அப்படி அர்த்தம் எப்படி நெருப்பின் சம்பந்தம் இருந்தால்தான் சுடும் தன்மை ஏற்படுமோ நெருப்பின் சம்பந்தம் இல்லை என்றால் சுடும் தன்மை உண்டாகாதோ ததா அப்படி அப்படி ரெண்டாவது ஸ்லோகம் இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் பூத பௌத்திக தேகானாம் சுவாத்மயகதா ஸ்பூர்த்திதா பூத பௌத்திக தேஹானாம் இங்க விஷயம் அர்த்தம் ஆபெக்ட் பஞ்சபூதங்கள் திருஷ்டாந்தம் இருக்கு அதுக்காக வேண்டி சொல்றது தேகானாம் பூதம்னு சொன்ன பஞ்சபூதங்கள் பூமி ஜலம் அக்னி வாயு आकाश இந்த பஞ்சபூதங்கள் அதுதான் விஷயங்களாக இருக்குது ஆப்ஜெக்டாக இருக்குது அது மாத்திரமல்ல அதுலேருந்து உண்டான பௌத்திக தேஹானாம் பூதங்களுக்கும் பௌத்திக தேகமான சரீரத்துக்கும் அப்புறம் தேகானாம்னு சொன்னதுனால சூக்ம சரீரத்தையும் சேர்த்துக்கணும் ஏன்னா அது அப்பஞ்சீகிருத்த பஞ்ச மகாபூத்தை கிருத்தம் அப்படின்னு படிச்சுருக்கோம் பஞ்சீகரணம் செய்யப்படாத பஞ்சபூதத்திலிருந்து தோன்றியதுதான் சூக்மசரீரங்கள் இதுக்கெல்லாம் ஸ்பூர்த்திதா ஸ்பூர்த்தினா என்ன அர்த்தம் உணர்வு உணர்வு ஸ்பூர்த்தி உணர்வு தமிழ சொல்றது அதுக்கெல்லாம் வந்து இப்ப நம்ம என்ன சொல்றோம் இந்த நான் அறிகிறேன் அது இருக்கிறது பொருள் இருக்கிறது நான் அறிகிறேன் அந்த பொருள் இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுதும் நான் அறிகிறேன்னு சொல்ற பொழுதும் இந்த ரெண்டுமே ஆத்மாவோட சம்பந்தத்தினால்தானா ஆத்மா இரு ஆத்மாவினுடைய இருப்பினால்தான் பொருளினுடைய இருப்பே விளங்குகிறதான் அதே மாதிரிதான் நான் ஆத்மஸ்வரூபத்தினால்தான் நான் இருக்கிறேன்னு சொல்றோம் இந்த ஸ்பூர்த்திங்கிறதுக்கு உணர்வுன்னு ஒரு சொல்லுன்னு சொல்லல அப்புறம் சத்து எடுத்துக்கலாம் சத்தா ஸ்பூர்த்தின்னு தான் சொல்லுவோம் ஸ்பூர்த்தின்னு சொன்னால் உணர்வு உணரப்படும் தன்மை உணரும் தன்மை இரண்டுமே உணரப்படக்கூடிய பொருள்களாகவும் உணர்வாகவும் இருப்பது சுவாத்மயோகதா ஸ்பூர்த்திதா இந்த பூத பௌத்திக தேகங்களுக்கு ஆத்மாவோட சம்பந்தம் இருக்கிறதுனால தான் அது பொருள்களை அறிகிறது அறிவே வடிவமான என்னோடு தொடர்பு இருப்பதால் தான் இந்த உடல் மனம் புத்தி இவைகளுக்கு உணரும் தன்மை இருக்கிறது நியம சொன்ன ஸ்பூர்த்தி தாங்கிறது இங்க வந்து பார்க்கிறவ அரியவனிடத்தில் சச்சித் ரூபேனன்னு புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்பூர்த்திங்கிறது இப்படி போட்டுனா குழப்பம் வராது விஷயங்களில் சத்ரூப்பேன விஷயினிடத்துல சச்சித் ரூபேன ஸ்பூர்த்திதா பவதி அறியப்படுகிற பொருள் அரியன் அப்படிங்கிறது ரெண்டுமே இருப்பாகவும் இருப்பு உணர்வாகவும் ஆத்மாவினுடைய சம்பந்தத்தினால்தான் இருக்கிறது ஆத்மாவுடைய சம்பந்தம் இல்லை என்றால் என்னுடைய தொடர்பு இல்லையென்றால் இந்த உடம்பு மனதிற்கு எப்படி இருக்கும் தன்மையும் உணரும் தன்மையும் இருக்கும் பொருள்களுக்கு இருக்கும் தன்மையும் பொருள்களை அறிகின்ற இந்த உடல் மனம் புத்திக்கு இருக்கின்ற தன்மையும் உணரும் தன்மையும் எப்படி இருக்கும் திருஷ்டாந்தத்தை மனசில் வச்சு கொண்டு கொண்டு தெரியாத இந்த விஷயத்தை புரிந்து வேண்டும் பூத பௌத்திக தேகானாம் சுவாத்மயோகத்தா ஸ்பூர்த்திதா பவதி தேகங்களுக்கு பூதங்களுக்கும் துன்னு சொல்றோம் இல்லையா இதுல இருந்தான் ஸ்புரிக்கிறது நான் இருக்கேன்னு எனக்கு ஸ்புரிக்கிறது விஷயம் இருக்குன்னு ஸ்புரிக்கிறது விஷயங்களும் ஸ்புரிக்கிறது விஷயம் ஸ்புரிக்கிறான் விஷயங்களும் விஷயம் எதனால் ஸ்புரிக்கிறதோ அது ஆத்மா அப்படின்னு அர்த்தம் நீர் எதனால் சுடுகிறதோ அது நெருப்பு தானே தப்பா இட்லி சாம்பார் தான் நீர் சுடும் தன்மையை வச்சு என்ன பண்றோம் சுடும் தன்மை நேரம் நெருப்பை பார்க்கிறோமா சுடுற போது நெருப்பு தெரியல ஆனா என்ன சொல்றோம் நெருப்போட சம்பந்தத்தினால்தான் இதுக்கு சுடும் தன்மை இருக்கு அதே மாதிரி இங்கேயும் நாம் அதை கண்ணால் பார்க்கறது இல்லை எதை சச்சித் ரூபத்தை வந்து நாம் கண்ணால் பார்க்கிற புரிஞ்சுக்கிறோம் அதோட சம்பந்தத்தினால் தான் இது ஸ்பூர்த்திக்கிறது ஸ்புரிக்கிறது விஷயங்கள் ஸ்புரிக்கின்றன நான் இருப்பதும் எனக்கு ஸ்புரணமாக இருக்கிறது ரெண்டும் இந்த ஸ்புரிப்பதற்கும் அதை இந்த ஸ்புரிப்பது அது ஸ்புரிக்கிறது நானும் ஸ்புரி எனக்கும் என்னுடைய ஸ்புரணம் இருக்கிறது என்பதை ரெண்டுக்கும் ஆதாரம் எதுனா சச்சித்ரூபமான ஆத்மா ஆகையூதிக தேகானாம் சுவாத்மயா ஸ்பூர்த்திதா பதி ஆத்மான வினா தேசம் கதம் ஸ்பூர்த்திதா சாத் ஆத்மாவோட சம்பந்தம் இல்லைன்னா அதுக்கு எப்படி ஸ்பூர்த்தி உண்டாகும் இருக்கிறேன் உணர்கிறேன் என்கின்ற தன்மை சரீரத்திற்கு எப்படி உண்டாகும் உண்டாகாது கொச்சித் ஒரு ஏற்படாதுன்னு அர்த்தம் இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா நான் வந்து சத்தாகவும் சித்தாகவும் இருக்க இந்த சரீரம் எங்கிட்ட எரவல் வாங்கிட்டு சச்சித் ரூபமா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இந்த நாம ரூபமயமான பிரபஞ்சமும் இந்த சரீரமும் ஸ்தூலாதி சரீரங்களும் என்னிடலிருந்து இருப்பையும் உணர்வையும் இரவல் வாங்கி கொண்டு இருந்து கொண்டும் உணர்ந்து கொண்டும் இருக்கிறது என்னிடத்தில் இருப்பையும் உணர்வையும் இருப்பையும் உணர்வையும் நான் சொல்றது சச்சித் ரூபம் சமஸ்கிருதத்தையும் தமிழையும் மாற்றி மாற்றி சொல்கிறேன் இருப்பையும் உணர்வையும் இரவல் வாங்கி கொண்டு இருந்து கொண்டும் விளங்கி கொண்டும் உணர்ந்து கொண்டும் இருக்கிறது அது இல்லாம முடியாதுன்னு சொல்றது அப்போ சத்வே எதாவகா தத் துவரூபம் அப்படின்னு வியாப்தி அண்மையே வியாப்தி எது இருந்தா எது இருக்குமோ எது இல்லைன்னா அது இருக்காதோ அதுதான் அதனுடைய ஸ்வரூபம் அதுக்கு உதாரணத்துக்கு என்ன சொல்லுவோம்னா எத் சத்வே அப்போ வந்து வன்னிசத்வே ஜே உஷ்ணிச்ண அபாவ ஊஷ்ண காரணம் வன்னிரேவ சம்ஸ்கிருதத்தில் சொல்லிவிட்டேன் தமிழ்ல சொல்லிவிடுறேன் நெருப்பு இருந்தால்தான் நீரில் சுடும் தன்மை இருக்கும் நீரில் சுன்மைக்கு நெருப்பு இல்லையென்றால் நீரில் சுடும் தன்மை இருக்காது எனவே நீரில் இருக்கின்ற சுடும் தன்மைக்குக் காரணம் நெருப்பேயாகும் அதுபோல சச்சிதானந்த ரூப சச்சித்ரூபமான ஆத்மா இல்லையென்றால் பொருள்களின் இருப்பும் உணர்வும் விளங்காது இருந்தால் தான் விளங்கும் இல்லைன்னா விளங்காது ஆகவே பொருள்களின் இருப்புக்கும் உணர்வுக்கும் காரணம் என்னது சச்சித்ரூபமான ஆத்மானு புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் ஆக இந்த ஸ்லோகம் ஆத்மா சச்சித் என்பதை திரும்பவும் நன்றாக விளக்குகிறது இனி எளிமையான ஸ்லோகங்கள் இந்த இருபத்தி நாலாவது ஸ்லோகமும் இருபத்தஞ்சா ஸ்லோகமும் இருபத்தி ஆறாம் ஸ்லோகமும் மூணையும் கொஞ்சம் நன்னா உத்து படிக்கணும் திருஷ்டாந்தம் புரிஞ்சு போயிடும் அது சந்தேகமே இல்லை திருஷ்டாந்தம் புரியறதுக்கு தானே அதனால திருஷ்டாந்தம் புரிஞ்சிடும் தாஷ்டாந்தத்தை நன்றாக முயற்சி பண்ணி புரிஞ்சுக்கணும் இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் ஆத்மா ஒன்றுதான் பல்வேறாக தோன்றினாலும் அது ஒரு தோற்றமே என்கிற கருத்தை பல ஸ்லோகங்களில் விளக்குகிறது இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஐந்து வரை மூன்று உதாரணங்களை சொல்லி விளக்குகிறது கும்ப திருஷ்டாந்தம் கும்ப திருஷ்டாந்தம் புஷ்பம் நார் திருஷ்டாந்தம் அப்புறம் சங்கிலி ஊஞ்சல் சங்கிலி திருஷ்டாந்தம் இந்த மூன்று திருஷ்டாந்தத்தையும் சொல்லி ஆத்மா ஏகம் என்று சொல்ல போகிறது வரக்கூடிய ஸ்லோகங்கள் ரொம்ப அழகா சிம்பிளா சொல்லுகிறார் வசத்தியேக்கம் நோயாவிதேஷு தத்வத் வசத்தேகம் நோயு தவோவியம் இந்த ஆத்மா சச்சித்ரூபம் ஆனந்த ரூபம் அப்படிங்கிறத தான் விளங்கிக்கிறதுக்கு நாம் நிறைய கொஞ்சம் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும் திங்க் பண்ணணும் இருப்பாக இருக்கிறேன் உணர்வாக இருக்கிறேன் இன்பமாக இருக்கிறேன் இந்த கருத்தை நல்ல ஆழமாக புரிஞ்சுக்கணும் நான் சச்சிதானந்த ரூபம் நான் இருக்கிறேன் இந்த சரீரத்துக்கு வேறாக நான் இருக்கிறேன் இந்த சரீரம் என்னை சார்ந்து இருக்கிறது நான் இருப்பாகவும் உணர்வாகவும் இன்பமாகவும் இருக்கிறேன் இந்த கருத்தை ஆழமாக புரிந்து கொள்வதற்குத்தான் இதற்கு முன்னால் வந்த ஸ்லோகங்கள்லாம் அமைந்திருந்தன இப்போ எளிமையாக பல கருத்துக்கள் சொல்ல இந்த கருத்தெல்லாம் கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கலாம் நான் சச்சிதானந்த ஸ்வரூபங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு திரும்ப திரும்ப படிக்கணும் படிக்கணும் பல யுக்திகளை எல்லாம் பயன்படுத்தி புரிஞ்சுக்கணும் அதனால் இதில் இதில் இருக்கக்கூடிய இருப்புத்தன்மை இதில் இருக்கிற உணரும் தன்மை ஆனந்தம் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளை வச்சு யுக்தியை வச்சு ஸ்ருதி யுக்தி அனுபவ பிரமாணங்களை வச்சு புரிஞ்சுக்கணும் இனி வரக்கூடிய சில பிரமாண அனுபவ பிரமாணங்களின் மூலம் இது புரியும் இருந்தாலும் திரும்ப திரும்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அகம் சச்சிதானந்த ஸ்வரூபாக நான் சச்சிதானந்த ஸ்வரூபமான பிரம்மம் இந்த லக்ஷணம் ஈஸ்வரனுக்கும் பொருந்துகிறது ஜகத்திலும் இருக்கு ஜடமயமான ஜகத்திலையும் இருக்கு காலையிலேயே சொல்லியிருக்கேன் எல்லாத்திலையும் சச்சிதானந்தம் இல்லாததே கிடையாது இது வந்து சேத்தன பிரபஞ்சம் அச்சேதன பிரபஞ்சம் எல்லாத்திலையும் சச்சிதானந்தம் வியாபித்திருக்கிறது நான் அதை இன்னும் அதிகமாக சொல்லலாம் ஆனால் இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் வரிசையாக சொல்லிட்டு போறேன் எங்கேயா கிடைச்சா மேலும் சொல்வதற்கு முயற்சிக்கிறேன் முதல்ல போட்டுக்கணும் யதா எப்படிதேஷு கும்பேஷு பலவிதமான கும்பங்கள் இந்த நானாவித கும்பம்னு சொல்லியிருக்கிறதுலேயே நிறைய அர்த்தம் இருக்கு ஒன்று இந்த குடமே எடுத்து நம்ம நாட்டிலே கும்பகோணத்தில் இருக்கிற குடத்துக்கும் கோயம்புத்தூர் குடத்துக்கும் செட்டி நாட்டு குடத்துக்கும் எத்தனை வித்தியாசம் இருக்குது வடநாட்டுக்கு போனால் அங்கே குடம் இன்னொரு ரூபத்தில் இருக்குது இந்த குடமே பலவிதமாக இருக்குது இது மாதிரி நம்மளே எடுத்து இந்த ரேஸ்லாம் சொல்கிறோமே இது வந்து மங்கோலியன் ரேஸு இது இந்தியன் ரேஸு ஆங்கிலோ இந்தியன் வேறு எத்தனை ரேஸு நிறையா ஆள் நம்மளே எத்தனை பிரிவுகள்லாம் இருக்குது ஆகையினால எத் சரவிதமான ஜீவராசிகள் ஒன்று தென்னை மரமாக இருக்குது இன்னொன்று வாழை மரமாக நம்ம உடம்பு மனுஷ சரீரம் ஒன்று புழு ஒன்று இருக்குது தேழு கரப்பாம்பூச்சி எடுத்து இந்த இந்த கும்பது தான் இந்த திருஷ்டாந்தம் அதனால் நானாவிதேஷு கும்பேஷு பல்வேறு வகையான குடங்கள் குடக்கண்காட்சி அப்படின்னு வைக்கலாம் ஒன்று குட கண்காட்சி வைக்க முடியாது குடத்துலேயே எத்தனை வகையான குடங்கள் உலகம் முழுவதும் குடங்கள் எத்தனை விதம் இருக்குது சைனா குடம் எப்படி இருக்கும் இப்படி ஒரு ஒரு குட கண்காட்சியே வைக்கலாம் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற இடவெளி என்னவோ எல்லாத்திலையும் ஒன்று அது ஜப்பான் குடமாக இருந்தாலும் சரி அது ரஷ்யா குடமாக இருந்தாலும் சரி எந்த ஊர் குடமாக இருந்தாலும் சரி பிளாஸ்டிக் குடமாக இருந்தாலும் சரி தங்கக் குடமாக இருந்தாலும் சரி ஏன்னா குடத்தில் அது வேறு இருக்கு தங்கக் குடம் கோவில் எல்லாம் வச்சு கதை பூ வச்சு பூட்டி வச்சிருக்கு தங்கக்கூடம் வெள்ளிக்கூடம் பித்தளக்குடம் பிளாஸ்டிக் குடம் மண்ணுக்குடம் இது இதுலேயே நீங்கள் நிறைய நேரம் சிந்தனை பண்ணிகிட்டுருக்கலாம் அப்புறம் கடைசியில் எல்லா குடமாக இருக்கும் குடமே நிறைய இருக்குது அதனால் நானாவிதேஷு கும்பேஷு ஆனால் என்னென்ன நபகா வசதி ஒரே ஆகாஷந்தான் வசிக்கிறது எளிமையான உதாரணம் ஸ்பேஸ் வந்து ஒன்று தான் அதில் ஒன்றும் கிடையாது இது அமெரிக்காவோட ஸ்பேஸு இது ஜப்பானோட ஸ்பேஸு அப்படிலாம் கிடையாது தேவலோக ஸ்பேஸு இது நரகலோக ஸ்பேஸு எல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை ஏகா நபகா யதா வசதி ஒரே ஆகாசமானது எப்படி இருக்கின்றதோ வசத்தின்னா வசிக்கின்றதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல இருக்கின்றதோன்னு அர்த்தம் இருக்கின்றதோ ததா யதா மேலே போட்டுருக்கிறதுனால ததா இங்கே கீழே தத்வத்துன்னு இருக்குது தத்வத்துங்கிறத ததான்னு மாற்றிக்கணும் ததா நானாவிதேஷு தேகேஷு க்ஷேத்திர்சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்ஷு பாரத எல்லா க்ஷேத்லேயும் அஹம் ஆத்மா குடா கேஷ சர்வூதாசயஸ்தா ரெண்டு ஸ்லோகம் கீதையில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும் பத்தாவது அத்தியாயத்தில் விபூதியில் முதல் விபூதி பகவான் சொல்கிறது நான் எல்லா ஜீவராசிகளிலும் ஆத்மாவாக இருக்கிறேன் இதான் முதல் விபூதி அகம் ஆத்மா குடா கேஷ சர்வபூதாசயஸ்திதா அதேமாதிரி எல்லா க்ஷேத்ரங்கள்லையும் நான் கஷேத்திராக இருக்கிறேன் பகவானை பூஜை பண்ணுறபோது கூட சொல்கிறோம் க்ஷேத்ராணாம் பதஜே நமஹா க்ஷேத்ராணாம் பகுவச்சனம் பதஜேங்கிறது ஏகவச்சனம் க்ஷேத்ராணாம் பததே நமஹா க்ஷேத்ராணாங்கிறது பகுவச்சனம் பல உடல்களைக் குறிக்கிறது ஆகையினால் எல்லா சரீரங்களிலும் நானா விதேஷு தேகேஷு மனுஷரீர ஒன்று ஒன்று எடுத்துன்றாலே எத்தனையோ வெரைட்டி அதனால் இது அளவிற்கு அறியது இதை வந்து நம்மளால் அளந்து சொல்ல முடியாது நானாவிதமான தேகங்களில் அகம் ஏகா வசாமி ஏக்கஹா அகம் வசாமி நான் ஒருவனே இருக்கிறேன் சச்சித்ரூபமான சச்சிதானந்த ரூபமான நான் ஒருவனே அனைத்து சரீரங்களிலும் இருக்கிறேன் இது எல்லா சரீரங்களையும் சொல்லியிருக்கு நம்ம ஜட பதார்த்தத்திலேயும் நான் இருக்கிறேன்னு சொல்லலாம் ஜட நான் இருக்கிறேன்னு சொல்லலாம் ஆனால் இந்த ஸ்லோகம் ஜீவர்களை மாத்திரம் சொல்லுகிறது எல்லா ஜீவராசிகளிலும் நான் இருக்கிறேன் அதனால்தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறோம் சாப்பிட்ற போது இந்த ஸ்லோகம் சொல்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லுவார்கள் ஏகோ விஷ்ணு மகத்பூதம் பிருத்தூதி அனே கஷா த்ரீ லோகான் வியாபிய பூதாத்மா புங்கே விஸ்வபுக் அவ்வயா அதனால் ஒரே விஷ்ணு தான் எல்லா சரீரத்திலையும் இருக்கிறார் அது மாதிரி தான் இங்கேயும் அது அப்படி புரிஞ்சுக்கணும் விஷ்ணுன்னு சொல்கிற போது அங்கே சச்சித்ரூபத்துலாம் சொல்லியிருக்கு இல்ல அகம் வசாமி நான் ஒருவனே எல்லா சரீரங்களிலும் இருக்கிறேன் அடுத்த ஸ்லோகம் இதை விளக்கி சொல்லுகிறது நானாவிதத்வம் கும்பானேவயா ம்ே தவிதம்மானிய ம் நானவிதம்வத் த தேகாநாம் நானாவிதத்துவம் நாம யாத்தி யாமி எப்படி ஆகாயமானது குடங்களின் பல்வேறு தன்மைகளை அடைவதில்லையோ ஆகாசத்துக்கு ஒன்றும் பேதம் கிடையாது வேற்றுமை வந்து இது இந்த இடத்தை சேர்ந்த ஆகாசம் அது அந்த ஊரை சேர்ந்ததுன்னெலாம் சொல்ல முடியாது ஆகாசம் சர்வகதமாக இருக்கிறது எப்படி ஆகாசமானது குடங்களின் பல்வேறு தன்மையை அடைவதில்லையோ யா நபா கும்பானாம் நானாவிதத்துவம் ந யாதி ததா அது போல தத்வத்துன்னு இருக்கு அது போல தத்வத்தை வந்து ததான்னு மாற்றிக்கணும் ததா போட்டாலும் சரி தத்வது தான் வந்தா சௌரியமா இருக்கும் அதுக்கா மாத்திக்கிறோம் தேகா நாம் நானாவிதத்துவம் அகம் ந யாமி பல்வேறு தேகங்களில் நான் இருந்தாலும் அந்த தன்மைகளை நான் அடைவதில்லை நீங்க வெறும் தேகம் மாற்ற அர்த்தம் பண்ணிக்கூடாது சூக்ம சரீரத்தையும் சேர்த்து அர்த்தம் பண்ணிக்கணும் இந்த மனிஷா பஞ்சகத்தில் இப்படி தான் வரும் இந்த ஸ்லோகம் அப்படித்தான் ஆரம்பிக்கும் அந்த சண்டாளன் சங்கராச்சாரியருக்கு எதிர்த்தில் வரும்பொழுது விலகிப்போ அப்படின்னு சொல்லுவான் உடனே அந்த சண்டாளன் கேட்பான் சுவாமி எதுலேருந்து எதை விலக சொல்றேன் அன்னமயாது அன்னமயம் அதுவா சைத்தன்யமேவ சைதன்யாத் எதிவர தூரீ கர்த்தம் வாஞ்சசி கிம் ப்ரூஹி கச்ச அதனால் நீங்கள் வந்து இந்த சன் அன்னமயத்திலேருந்து அன்னமயத்தை விலக சொல்கிறீர்களா அல்லது சைதன்யத்திலேருந்து சைதன்யத்தை விலக சொல்கிறீர்களா அன்னமயமோ ஜடமாச்சே ஜடமான அன்னம் எங்கே நகரும் நகராது சைதன்யமோ எங்கும் நீக்கமர நிறைஞ்சது அதுவும் நகராது எதை நகர சொல்கிறேன் கிங் கங்காம்புனி பிம்பித்தேம்ப ரமண்சாண்டால வீதி பயப்பூரேவா அந்தரமஸ்தி அதாவது கங்கையில் தெரிகிற ஒரு குடத்தில் நல்ல கங்காஜலம் பிடிச்சி வச்சிருக்கு அதுலேயும் அம்பரமணிகி அம்பரமணிகின்னா சூரியன் அதில் வந்து பிரதிபிம்பிக்கிறது அதே மாதிரி இந்த தோல் வியாபார மன்றமாக அதுக்குன்னு ஒரு குட்டையை தோண்டி வச்சுருக்கான் அதில் நல்லா தோலெல்லாம் போட்டு வச்சுருக்கான் அது தூரத்துலேயே ரொம்ப ஒரு அஞ்சு அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே வாசனை அடிக்கிறது அதுலேயும் பிரதிபிம்பம் தெரிகிறது சூரியனுடைய பிரதிபிம்பம் தெரிகிறது என்ன ஏதாவது பேதம் உண்டான்னு கேட்குறான் அது மாதிரி இதில் இருக்கிற தேதம் ஏதாவது ஒன்றும் அதை அஃபெக்ட் பண்ணுமோ ஆகாசத்தை ஏதாவது பண்ணுமோ ஒன்றும் பண்ணாது இத்தனை பேதமும் இது வந்து மேல மேலெழுந்த வாரியான பேதம் தான் சொல்லப்போனால் இந்த வியாபகாரிக்க பேதம் பாரமார்த்திக வஸ்துவை ஒன்றும் செய்யாது வியாபகாரிக்க பேதம் பாரமார்த்திக வஸ்துவை ஒன்றும் செய்ய முடியாது ஆகையினால என்ன சொல்கிறான் நான் எல்லா தேகத்திலையும் நான் தான் இருக்கேன் வாஜ்பேயி தேகத்துலேயும் வீரப்பன் தேகத்திலையும் எல்லா தேகத்திலையும் நான் தான் இதுக்கு தான் ஜா வேதாந்தம் சொல்லணும்னு சொல்கிறது ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் அதனால் எல்லா தேகத்திலையும் நான் இருக்கிறேன் அரசன் முதல் ஆண்டி வரை பணக்காரன் முதல் ஏழை வரை தோட்டி முதல் தொண்டைமான் வரை எல்லாரிடத்திலும் நான் தான் இருக்கிறேன் ஆனால் அந்த குணங்களோ அந்த சரீரத்தினுடைய தர்மங்களோ அந்த மனசோ எதுவும் எண்ணெய் ஒன்றும் செய்யாது இது ஞாபகம் வச்சுக்கணும் விவகாரத்தில் கொண்டு வரத்துக்கு இல்லை இது முழுக்க முழுக்க மனசில் நன்றாக புரிந்து கொள்வதற்காக நல்ல ஆராய்ச்சி பண்ணுறபோது நமக்கு இதுதான் உண்மைன்னு புரிஞ்சு வச்சுக்கணும் அப்புறம் விவகாரம் எல்லாம் நமக்கு பேத புத்தி தான் அது சந்தேகமே இல்லை எத்த எத்திர விவகார தத்திர தத்ர துவைத்தம் விவகாரம் முழுக்க துவைத்தம் தான் விஷமம்னா சமத்துக்கு ஆப்போசிட் சமத்துக்கு எதிர்ப்பதம் விஷமஹா அதனால் தர்மசாஸ்திரம் முழுக்க விஷம விஷயத்தை பற்றி தான் பேசுறது பேதபுத்தியைத்தான் பேசுகிறது அங்கே தர்மசாஸ்திரத்தை தான் கடைப்பிடிக்கணும் தர்மசாஸ்திரத்தையும் தத்துவசாஸ்திரத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது சங்கராச்சாரியார் சண்டாளனை பார்த்து பேசுகிற போது அவர் எந்த திருஷ்டியில் பேசினார் பாரமார்த்திக திருஷ்டியிலே வருகி போனார் அவர் வியாபாரிக திருஷ்டியில தான் விலகி போன்னு சொன்னார் அவன் எதுல பேசுனா பாரமார்த்திக திருஷ்டியில விலகி போக முடியாதுன்னா ஆனா என்னன்னா இந்த ஜானம் யாருக்கு இருந்தாலும் அவன் உயர்ந்தவன் சொல்லிவிட்டார் இந்த ஜானம் எவனுக்கு இருந்தாலும் இந்த ஜானம் பிராமணனுக்கு இருந்தாலும் சண்டாளனுக்கு இருந்தாலும் சாண்டாலோஸ்து சத்துத்விஜோஸ்து குருரித்யேஷா மனீஷா யாருக்கு இருந்தாலும் சரி இந்த ஞானம் அவன் உயர்ந்தவன் என்பது என்னுடைய கருத்து ஆகையினால் ஞாபகம் வச்சுக்கணும் இதை வந்து பத்திரமாக மனசுக்குள்ளே வச்சு பூட்டிடணும் தேவையாக இருக்கும்போது மாத்திரம் தான் யூஸ் பண்ணணும் நிறைய அப்படி தானே வச்சுருக்கோம் நிறைய எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடுறோமா என்ன பூட்டி பூட்டி கிடைச்சி வரைக்கும் இன்னொருத்தர் கொடுத்துட்டு போயிடும் நாம் ஒன்றும் பயன்படுத்துகிறதே இல்லை அதையினால் நான் அது பத்திரமாக வச்சுக்கிற மாதிரி இந்த ஜானத்தை பத்திரமாக வச்சுக்கணும் எப்போ நமக்கு வந்து பேத புத்தியெல்லாம் வந்து மனசை அலக்கழிக்கிறதோ அப்போ மாத்திரம்தான் இந்த ஞானத்தை பயன்படுத்தணும் அதனால் இது ரொம்ப ராஜவித்யா ராஜகுஷ்யம் குஹ்யாத்து குஹ்ய தரம் அதனால் இது வச்சு பாதுகாக்கணும் தேவைப்படும் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அந்த தே அது தேவை சிலதெல்லாம் வந்து சாதாரணமாகவே அது முடிச்சுடலாம் எல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிடலாம் ஆனால் ரொம்ப மனசை உள்ளத்தை தாக்கியது எல்லாமே மாயதானே அப்படின்னு சொல்லி இந்த ஜானத்தை பயன்படுத்தலாம் ஆகவே உண்மையில் நான் எல்லா தேகங்களிலும் வசிக்கிறேன் சர்வபூதஸ்தமானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷத்தே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷனா எல்லா சரீரத்திலையும் நான் இருக்கிறேன் சர்வபூதஸ்தம் ஆத்மானம் எல்லா உயிர்களிலும் தன்னை எவன் காண்கிறானோ தன்னில் எல்லா உயிர்களையும் எவன் காண்கிறானோ அவன்தான் உண்மையை காண்கிறான் அவனுக்கு பேர்தான் பார்ப்பான் பார்ப்பான்னு சொல்றாங்க இல்லையா உண்மையை பார்ப்பவனுக்குத்தான் பார்ப்பான்னு பேர் பொய்யை பார்ப்பவனுக்கு பேர் பார்ப்பான்னு பேர் இல்லை பார்ப்பான்னால எஃப் பஷ்யதி சி எவன் பார்க்கிறானோ அவனே பார்க்கிறான் எல்லாவற்றிலும் மாறாத பொருளை எவன் பார்க்கின்றானோ அவனே பார்ப்பான் தான் அர்த்தம் பார்ப்பான் நிறைய அர்த்தம் உண்டு இப்படி ஒரு அர்த்தம் எஃப் பஷ்யதி சி ஆக தத்வதேவ நாம்யம் இப்போ இந்த ஸ்லோகம் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுருக்கும் எப்படி ஆகாசமானது கும்பங்களின் பல்வேறு தன்மையை அடைவதில்லையோ அப்படியே நானும் பல்வேறு தேகங்களில் உடைய தன்மையை நான் அடைவதில்லை ஷரீர தர்மங்கள் என்னை பாதிக்காது எல்லா ஷரீரங்களிலும் நான் இருந்தாலும் ஷரீர தர்மங்கள் என்னை பாதிக்காது சூரியன் எப்படி பொருள்களை ஒளிர்வித்தாலும் பொருள்களின் குணதோஷங்கள் சூரியன் ஒளியை பாதிப்பது இல்லையோ அப்படி வெளிச்சம் வந்து நல்ல பொருளையும் பிரகாசப்படுத்துகிறது தீய பொருளையும் அசுத்தமான பதார்த்தத்தையும் பிரகாசப்படுத்துகிறது ஆனால் பொருள்களில் இருக்கக்கூடிய நல்ல தன்மையோ தீயத்தன்மையோ ஒளியை பாதிக்காது அதுபோல உடல்களின் பல்வேறு தன்மை மனங்களின் பல்வேறு தன்மை ஆத்மாவை ஒருபொழுதும் பாதிக்காது என்பது கருத்து அடுத்த ஸ்லோகம் இந்த கருத்தை நிறைவு செய்கிறது யாகோ ந நஷிய தேஷு நஷ்ட नश्यामि यथा तथा नश्यामि நஷியமி இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே ஏற்கனவே வேதாந்தத்தை அத்தியனம் செய்தவர்களுக்காகத்தான் இருக்கிறது வேதாந்தத்தை நன்றாக சிரவணம் செய்து யுக்தி சந்தேகங்களையும் நீக்கி கொண்டவனுக்கு மேலும் மேலும் மனதிலே இந்த ஞானம் உறுதிப்படுவதற்காக விபரீத சம்ச அசம்பாவனையும் விபரீத பாவனையும் நீங்குவதற்காகத்தான் இந்த ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன நல்ல வேதாந்தத்தை கொஞ்சம் படித்து கொஞ்சம் ஐடியாலாம் கிடச்சிருக்கும் ஆனாலும் அதில் வந்து சில சந்தேகங்கள்லாம் இருக்கும் இந்த சந்தேக நிவர்த்தி அப்புறம் விபரீத ரொம்ப நாளாக இப்படியே புரிஞ்சுன் இருக்கும் தப்பாகவே அகம் தேஹோஸ்மி அகம் தேகோஸ்மி அகம் தேகோஸ்மி விறத்தி பலமாக இருக்குது நம்ம ஒன்றும் நினைக்கிறதில்லை நம்ம நினைக்கவே வேண்டாம் அவ்வளோ பலமாக இருக்குது ஆனால் அகம் பிரம்மாஸ்மியை வந்து அதிகமாக நினச்சி விறத்திய ஜபம் விறத்தியை வந்து நன்றாக அதை சிந்தனை பண்ணி பண்ணி அதை மனசில் பதிக்க வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் இந்த ஸ்லோகம் சொல்கிறது கட்டேஷு நஷ்டேஷு கட்டாகாஷா நஷ்ய சிம்பிள் ஸ்லோகம் பாருங்க ரொம்ப அனுஷ்ட மீட்டரில் எளிமையாக தான் சொல்கிறார் எல்லாமே குடம் அழிஞ்சு போச்சுன்னா குடத்தில் இருக்கிற ஆகாசம் எங்கே எப்படி அழியறது இல்லையோ யதா கட்டேஷு நஷ்டேஷு ஷ நஷ்ய கட்டாகாசம் ஒருபொழுதும் அழியறதில்லை இது திருஷ்டாந்தம் அடுத்தது தாஷ்டாந்தம் தேகேஷு நஷ்டேஷு அகம் நீவ நஷியாமி அழுத்தமாக சொல்கிறார் ஒருபொழுதும் எனக்கு அழிவில்லை அழிவு ஏற்படணும்னா தினம் தூக்கத்திலேயே செத்து போகணும் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் உயிர்ப்பு வள்ளுவர் ஆகியனால நம்ம தினந்தோறும் பெரிய தூக்கமே சாவுட்டாவே தூக்கம் மாத்திச்சுன்னா மாறி போயிடும் அதோட ருச்சியே போய்டும் அது மாதிரி உண்மையிலேயே மரணம்ங்கிறது ஷரீரத்துக்குத்தானே தவிர சாஸ்திரப்படி பார்த்தா இன்னும் சூட்ச சரீரத்துக்கே மரணம் இல்லை ஸ்தூல ஷரீர சம்யோகா ஜென்ம ஸ்தூல ஷரீர வியோகா மரணம் ஸ்தூல சரீரத்தோட சம்பந்தத்துக்கு பேர் ஜென்மான்னு பேர் ஸ்தூல சரீரத்தை விடுறத்துக்கு பேர் தான் மரணம்னு அது முடிஞ்சு போச்சுன்னா அது கிழிச்சு அது போட்டு தைச்சு கிச்சு எதுக்கு போட்டுப்பானே மாற்றின் மாத்திண்டா மாற்றிக்கிறது இல்லாட்டி சரீரமே இல்லாமல் போட்டுக்கிறது ஜென்மா ரொம்ப உயர்ந்ததுங்கிறதுனால கிழிச்சு தச்சு கிச்செல்லாம் போட்டுருக்கும் தச்சு போட்டுக்கிற மாதிரி உடம்பையும் கிழிச்சு கழிச்சு தைச்சு போட்டுருக்கும் ஆனால் தேகம் நஷ்டமானாலும் நான் ஒரு பொழுதும் அழிவதில்லை அகம் சர்வகஹா நான் எங்கும் நீக்கமர நிறைந்தவன் என்று சொல்கிறது இந்த ஸ்லோகம் ஆகவே ஆத்மா இது ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு ஆத்மா பல கிடையாது மனங்கள் பல உடல்கள் பல இன்னும் சொல்ல சிதாபாசன் பல ஆனால் சைத்தன்யம் ஒன்றே ஆகவே ஒரே பொருள்தான் இருக்கிறது என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது மேலும் விளக்கம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் பூர்ணம பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியே பூர்ணஸ் பூர்ணமாரி